ونشهد الله لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا توبلون في اموالكم وانفسكم ولا تسمعن من الذين اوتوا الكتاب من قبلكم ومن الذين اشركوا اذًا كثيرًا وان تصبروا وتتقوا فان ذلك من عزم الامور وقال النبي عليه الصلاه والسلام من بلم معاهدا ابنتك صحو حقا او فوق طاقته او فوق اخذ منه شيئا منه فانا حجیجه يوم صدق رسول اللہ صلی علیہ وسلم ارلالنم அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்லாஹு அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாக அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல் காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருணியரசோலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாவதாக அலந்துல்ல கணியத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அல்லாஹு சுபான உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய முழு மனிதர்களுக்கும் மூன்று வகையான வாழ்க்கையை வைத்திருக்கிறான் ஒன்று உலகத்தில் வாழக்கூடிய இந்த சொற்பமான கொஞ்ச கால வாழ்க்கை அதற்கு பின்னால பருடைய வாழ்க்கை அதற்கு பின்னால ஆஹிராவுடைய சுவர்க்கத்துடைய அல்லது நரகத்துடைய வாழ்க்கை மேலான பெரியார்களே கனவான்களே சகோதரர்களே ஆஹிராவுடைய சுவர்க்க வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது முளுக்க முளுக்க இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கே எந்த வகையான சோதனைகளோ பிரச்சனைகளோ கட்டுப்பாடுகளோ எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க இன்பங்களை அனுபவிக்குதல் அங்கே சந்தோஷமாக வாழ்வது தான் அந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்வியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லா இன்பத்தையும் துன்பத்தையும் இரண்டர கலந்து தான் வைத்திருக்கின்றான் சில காலம் இன்பம் சில காலம் துன்பம் சில காலம் சந்தோஷம் சில காலம் கவலை இவ்வாறு மாறி மாறி தான் உலகத்துடைய வாழ்க்கையை அல்லா ஏற்படுத்தியிருக்கிறான் இதிலிருந்து உலகத்தில் வாழக்கூடிய யாரும் விதிவிலக்கு அல்ல உலகத்துடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நாங்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்வோம் இன்பமாகத்தான் வாழ்வோம் பிரச்சனைகள் எதுவுமே வரக்கூடாது சோதனைகள் எதுவுமே அண்டக்கூடாது என்றால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையையும் சொற்க வாழ்க்கையாக ஆகிவிட வேண்டும் உலகத்தில மனிதர்கள் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அது கொரான் அல்லாஹூ சுனகுவில் கூறியிருக்கின்றான் விசேஷமாக அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் அவர்களை பார்த்த அல்லா கூறுகன் தான் நாம் கெடுதியை கொண்டும் சோதிப்போம் நல்லதை கொண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம் உங்களுடைய உடலாலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய உயிருக்கும் உங்களுக்கு சோதனைகள் வரும் உங்களுடைய பொருள்களிலேயும் உங்களுக்கு சோதனைகள் உங்களுடைய உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் மூலமாக நீங்கள் சகித்து கொள்ள முடியாத எத்தனையோ விஷயங்களை காதாட கேட்பீங்க அல்லாவுக்கு இணை வைக்க கூடிய அந்த முஷருக்கங்களின் மூலமாகவும் உங்களுக்கு நீங்க தகாத சில வார்த்தைகளே செவி மடிப்பீங்க சமீப காலங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இஸ்லாமிய சின்னங்களுடன் யாராவது ஆண்கள் சென்று விட்டால் அல்லது நம்முடைய பெண்கள் சென்று விட்டால் எத்தனையோ வகை வகையான வார்த்தைகளால் அவர்கள் இம்சிக்கப்படுவார்கள் அவர்கள் கிண்டல் அடிக்கப்படுவார்கள் இது அல்லா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே சொல்லிவிட்டான் உலகதீன ஊர்த்து கபடிக்கும் அசுரகோ உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வேதவாசிகளின் மூலமாகவும் கூடிய மூலமாகும் அதன் கவி கசீரா எத்தனையோ வகையான நோபிலைகளை நீங்க நோபிலை தரக்கூடிய வார்த்தைகளை உங்களுடைய காதுகளால் செவி மடிப்பீர்கள் அந்த கட்டத்திலேயும் அந்த நேரத்திலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லஹாவை பயந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் அஸ்மில் உமூர் அது உறுதியான நல்ல முடிவாக இருக்கும் என்று அல்லாஹ் மேலான பிரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே ஆக உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் இன்பங்களும் துன்பங்களும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் பிரச்சனைகளும் அது இல்லாத பிரச்சனை இல்லாத வாழ்க்கைகளும் நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும் ஊருக்கு ஊறு வித்தியாசப்படும் இவைகளை அல்லாஹூத்தால இவ்வாறு தான் அமைத்து வைத்திருக்கின்றான் இவைகளுக்கு மத்தியில் தான் நாம் உலகத்தில எதிர் நீச்சல் போட்டு உலகத்திலே வாழ வேண்டும் சமீப காலத்தில் நம்முடைய நாட்டிலே நமக்கு எதிராக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் அதையும் நாம் ஒரு சோதனையாகத்தான் பார்க்க வேண்டும் இந்த சோதனைகளுக்குள்ள மிக முக்கியமான காரணங்களில் ஒரு இரண்டை மட்டும் நாம் பார்க்கலாம் முதலாவது நம்முடைய ஒற்றுமை இன்மை நாம் பிரிந்து வாழ்கின்றோம் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாத உண்மை மேலான பெரியார்களே சகோதரர்களே நம்முடைய இயக்கம் ரீதியாக அமைப்பு ரீதியாக ஜமாத்துகள் ரீதியாக பரிக்காக்கள் ரீதியாக இத்தனையோ இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு அமைப்பின் கீழ் ஒரு பிரிவுக்கு நாம் எதிராக இருக்கின்றோம் என்றால் அவர்களிடத்தில் உள்ள சில விடயங்களை அவர்களுக்கு மத்தியில் உள்ள சில ரகசியங்களை கூட மாற்று மதத்தை அவர்களுக்கு சொல்லிவிடுகின்றோம் சமீப காலத்தில் நம்மை பற்றி உண்டான எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுகள் எவ்வாறு அவர்களுக்கு கிடைத்தது என்று நாம் பார்த்தோம் என்றால் எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு களிமா சொன்ன மனிதன் ஒரு அப்துல்லா என்ற பெயருடைய ஒருவர் தான் நம்முடைய இன்பர்மேஷன நம்முடைய இந்த செய்திகளை நம்முடைய இந்த விடயங்களை கொடுத்ததன் மூலமாக ஒரு சிலர் அதை தூக்கி வைத்துக் கொண்டு சமீப காலமாக பல சதித்திருத்தங்களை தீர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் மேலான பெரியார்களே சகோதர்களே முதலாவது நாம் அத்துணை பேர்களும் உண்டுபட வேண்டும் நமக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடுகள் அதை ஒரு பக்கத்திலே தூக்கி வைத்து விட்டு நாம் உம்மத்தின் அடிப்படையிலே இஸ்லாமிய உம்மா இந்த நாட்டிலே வாழக்கூடிய முழு முஸ்லிம்களும் நாங்கள் ஒரே சப்புலே நிற்கின்றோம் ஒரே அணியிலே நாங்கள் அணில் என்று முதலாவது நாங்கள் அத்துணை பேர்களும் உண்டுபட்டு விட்டோம் என்றால் இன்ஷா அல்லா மறு கணமே அல்லாஹுடைய உதவியை நாங்கள் பார்க்கலாம் அவர்களும் இந்த மார்கத்தை அறிமுகம் செய்த நேரத்தில் ஆனால் முகமது அந்த அத்துணை மக்களையும் ஒரே அந்த அத்துணை மக்களையும் ஒரே மசித ஒன்றை இணைத்து இப்பொழுது நபியவர்கள் செய்தார்கள் அல்லாஹு முகமதுடைய உதவி செய்ய வானத்திலிருந்து நீங்க நன்மாராய் பெருங்களுக்கு சகோதரர்களே அதனால் நாம் அத்துணை பெறுகலும் எமக்கு மத்தியில் எந்த வகையான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இஸ்லாத்திற்கு எதிராக அல்லது இஸ்லாமிய சின்னங்களுக்கு எதிராக அல்லது இஸ்லாமிய முக்கியமான கடமைகளுக்கு எதிராக ஏதாவது ஒன்று வரக்கூடிய நேரத்தில் முதலாவது நாம் அத்துணை பெர்களும் சேர வேண்டும் ஒற்றுமையாக ஒரே கருத்தில் இருக்க வேண்டும் என்றால் சமீப காலத்தில் குற்றச்சாட்டுகளுக்குள்ள மிக முக்கியமான காரணம் அவர்கள் வைக்கக்கூடிய கூடாது மேலான பெரியார்களே சகோதரர்களே முதலாவது நாமே ஒரே கருத்தில் ஒரே கருத்து பேச்சு ஒரு வார்த்தை ஒரே மேலான சகோதரர்களே அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம் நமக்கு வரலாறு தெரியும் அலித் மாவியல்லாக இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே அந்த நடந்தக்கூடிய யுத்தம் அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ அரசர் வந்து அல்லாக அவர்களுக்கு எதிராக இவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹூ அன்பு அவர்களுக்கு உதவி செய்து என்ற ஒரு சின்ன எண்ணம் வந்து அதற்கு ஏற்பாட்டை செய்ய ஆரம்பித்த மறுகணமே ஹதரத் மாவியாரதி அல்ல அந்த அரசருக்கு ஒரு லெட்டர் எழுதுகின்றார் நீ நம்முடைய கருத்து வேறுபாட்டை வைத்து நீ குளிர்காய பார்க்கின்றாயா அதன் மூலம் நீ லாபம் சம்பாதிக்க பார்க்கின்றாயா அல்லகும் இது சத்தியமாக நீ நம்முடைய மதீனாவை எதிர்ப்பதற்கு மதீனாவை அளிப்பதற்காகவே நீ படை திரட்டி வந்தாய் என்றால் ஹதரத் அலியுடைய படையுடைய முதல் சஃப்ல இந்த மாவியாவாக நான் தான் நின்று உன்னை எதிர்ப்பேன் நமக்கு மத்தியில் உள்ள கருத்து அது வேற ஆனால் இஸ்லாம் என்று வரும் பொழுது முஸ்லீம் என்று வரும் பொழுது நான் அந்த அரசன் அவர் பின்வாங்கிவிடுகின்றார் மீதான பெரியார்களே சகோதரர்களே அதனால முதலாவது நாம் அத்துணை பேர்களும் ஒன்றுபடுவோம் நம் எல்லோருடைய கருத்தும் ஒரே மாதிரியான கருத்தாக இருக்க வேண்டும் இரண்டாவது இந்த நாட்டில் நாம் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரும்பான்மை சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நபி அவர்களும் இந்த மாதிரியான கட்டங்களில் அவர்களுடன் எவ்வாறு நடக்கணும் அவர்களுடன் எவ்வாறு வாழும் அவர்களுடன் எப்படி எப்படி விட்டுக் கொடுக்கணும் என்ற மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள் மக்களவிலே அவர்கள் முஷர்களுடன் மதீனாவிலே அந்த வேதவாசிகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மதீனாவை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் முகம் மிக தூர நோக்குடன் தான் அவர்களுடன் நடந்து கொண்டார்கள் மிக தூர நோக்குடன் அவர்களுடன் நபி அவர்கள் இணைந்தார்கள் இந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய வரலாறை நாம் எடுத்து பார்க்கலாம் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்னாலு என்று ஒரு ஒப்பந்தம் என்றால் மிக ஒரு ஒப்பந்தம் நடக்கின்றது நபி அவர்களுடைய வயதே இருபது அந்த நேரத்தில் மிக முக்கியமான மக்கள் உள்ள கொரேசியர்கள் சொல்லக்கூடிய இரண்டு கோத்திரம் அப்துல் முத்ததி அவர்களுடைய தலைமையில் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார்கள் நாம் பாவத்திற்காக தவறுக்காக நாம் இதற்கு பின்னால் அல்லது அநீதம் பாதுகாப்போம் காலங்களிலே நாங்கள் ஒப்பந்தங்களை செய்திருந்தோம் அந்த தவறான ஒப்பந்தங்களை நாங்கள் விட்டுவிட்டு நல்லதுக்கு மாத்திரம் தான் உதவி செய்வோம் என்று அந்த என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகின்றது நவியவர்களை சொன்னார்கள் அந்த ஒப்பந்தத்தில் நானும் கலந்து கொண்டேன் எனக்கு ஒரு சிகப்பு ஒட்டகம் கிடைப்பதை விட அந்த ஒப்பந்தம் எனக்கு மிக நல்லதாக பட்டுவிட்டது நான் நபியாக பின்னாலும் இப்பொழுதும் அவர்கள் வந்து இது போன்ற ஒப்பந்தங்களை செய்ய என்னை அழைத்தால் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்ய நான் தயார் என்றார்கள் ரசூல் லாஹி சல்லு அலஹி அவர்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே அதனால மாற்று மதத்திலே உள்ளவர்கள் அவர்களுடன் நாங்கள் அன்பாக பழக வேண்டும் அவர்களுடன் இரக்கமாக பழக வேண்டும் அவர்களில் வறியவர்கள் இருக்கின்றார்கள் நோயாளிகள் இருக்கின்றார்கள் விதவைகள் இருப்பார்கள் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இருப்பார்கள் அவர்களுக்கு தாராளமாக உதவிகளை செய்யலாம் இந்த அளவுக்கு யார் உங்களுக்கு எதிராக ஆயுதங்களை ஏந்தி யுத்தம் செய்யலையோ உங்களுடைய ஊறுகளையும் நாடுகளை விட்டும் உங்களை நாடு கடத்தவில்லையோ அப்படியே பட்டவர்களுடன் அன் அவர்களுடன் நல்ல முறையிலே நடப்பதற்கு நான் எந்த தடையையும் விதிக்கவில்லை அரபியில பிர் என்ற வார்த்தையை பெற்றோருக்கு உபகாரம் செய்வதற்குத்தான் பாதிக்கப்படும் என்று அடிக்கடி கேள்வி அந்த பிர் என்ற வார்த்தையை அல்ல இந்த இடத்துல அந்த இஸ்லாம் அல்லாத அவர்கள் உங்களுடன் நல்ல முறையில் நடக்கின்றார்கள் என்றால் நீங்களும் அவர்களுடன் நல்ல முறையில் அன்பான முறையில் நடந்து கொள்வதற்கு நான் தடை விதிக்கல அது மாத்திரமல்லி அவர்களுடன் நீதமாக நடக்கணும் அவர்களுடன் நேர்மையாக நடக்கணும் அவர்களுக்கு சகோதரர்களே ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்துடைய கடவுள் நான் நிஷா விளக்கமாக விரிவாக சொல்ல விருப்பப்படல்ல சமீபத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது இந்த நாட்டிலே உள்ள ஒட்டுமொத்த பெருப்பான்மை சமூகத்துடைய கருத்தல்ல அவர்கள் அநேகமானவர்கள் இதற்கு மாற்றமாக இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு சகோதரர்கள் அதுவும் சில வேலை அவர்களுக்கு பற்றி உண்டான தெளிவு இல்லை இஸ்லாத்தை பற்றி அல்லது ஹலாலே பற்றி அல்லது இஸ்லாமிய சட்ட பற்றி உண்டான தெளிவான தெளிவுகள் இல்லாததன் மூலமாக இந்த மாதிரி சொல்லிக் கொண்டிருக்க அதனால நாம் எந்த முறையில் நடக்கணும் நபி அவர்கள் நமக்கு ஒரு முறையை கட்டி தந்தார்கள் நடந்து கொண்டார்கள் சகோதரர்களே எங்களுக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை எங்களுக்கு எதிரான சில விடயங்களை முன்னால் வைக்கின்றார்கள் என்றால் அதற்குரிய முதலாவது நாம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அதை விட முக்கிய முதலாவது இஸ்லாமியர்களுக்கும் இன்னும் நினைக்கிறாங்க வெறும் இறைச்சிக்கு மாத்திரம் நினைக்கின்றார்கள் முதலாவது நம்முடைய சகோதரர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நடந்த அகில இலங்கை சார்பாக நடந்த அந்த கூட்டத்தில் கொழும்பில் உள்ள மிக முக்கியமான மசிதையில் உள்ள மாவட்டங்களுக்கு இந்த மசிதில் உள்ள பிரதிநிதிகளும் முக்கியமான உலமாக்களும் துறை சார்ந்தவர்களையும் இலங்கையில் எதிர்காலத்தில் அவர்கள் வருவார்கள் உள்ளவர்களும் துறை சார்ந்தவர்கள் செல்வந்தர்கள் படித்தவர்கள் சாதாரணமானவர்கள் அத்துறை பெர்களையும் ஒன்று கூட்டி முதலாவது அவர்களுக்கு நாங்கள் விளக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹலால் என்றால் என்ன என்றால் என்ன ஹைஜா என்றால் என்ன சகோதரர்களே அதனால் அதற்குரிய ஏற்பாடுகள் நன்றி கொண்டிருக்கின்றது இலங்கையில் உள்ள இருபத்தைந்து மாவட்டங்களுக்கும் எதிர்காலங்களில் உள்ள மிக முக்கியமான மசித்களை மையமாக கொண்டு செல்வார்கள் அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு நீங்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அகில இலங்கை ஜிமியத்தில் உள்ள சார்பாக உங்களை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் மேதான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே சமீபத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் இதை யாரும் பெரிய பாரதூரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை அலம்துல்லா சில நல்ல முடிவுகளை அல்லா தந்து கொண்டிருக்கிறான் நம்முடைய அமல்களை அல்லா வீணாக்கல்ல கடந்த இரண்டு மூன்று நான்கு வாரங்களாக நாம் ஓதிய குணூத்துகள் நாம் கொடுத்த சஜகாக்கள் நாம் பிடித்த வெளிநாடுகள்ல கூட நேற்று லண்டன்ல ஹெரோ பள்ளியில நூற்றுக்கும் அதிகமானவர்கள் நோன்பு பிடித்து நம்முடைய நாட்டுடைய நிலைமை சீராக வேண்டும் என்று துவா செய்திருக்கிறார்கள் அழகா நிறைய மதரசாக்குள் உள்ள அவர்களும் நோன்பு பிடித்து துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பெண்மணிகளும் அழகா நோன்பு பிடித்து துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அமல்களை அல்லா வீணாக்க மாட்டான் நம்முடைய வணக்கங்களை அல்ல வீணாக்க மாட்டான் நம்முடைய சதக்காக்கள் நம்முடைய தக்காசுகள் நம்முடைய நல்ல காரியங்களை அல்ல வீணாக்க மாட்டான் ஆனால் யாரும் அவசரப்படக்கூடாது என்ன இன்னும் ஒன்றும் நடக்கலையே என்ன அவசரமா முடிவொண்டும் வெளியில வரலயே அலமதுல அகில ஜெமீனத்தில் உயர்மட்டத்தில் உள்ள அவர்களுடன் பல கூட்டங்களை பல சந்திப்புகளை நடத்தி நேற்று கூட ஒரு மீடியா கான்பரன்ஸ் ஒரு பிரஸ் கான்பெரன்ஸ் ஒன்று நேற்று கூட நடத்தினார்கள் அவர்களிடம் வைத்திருக்க கூடிய என்ன எங்களுக்கு ஹலால் தேவை இஸ்லாத்துடன் இறந்த கலந்தது நம்முடைய ரத்தத்துடன் கலந்தது நமக்கு அந்த ஹலாலே விட முடியாது தேவை கடந்த காலங்களில் இந்த ஹலாலே பெறுவதற்காக எத்தனையோ வகையான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் அதனால் நாங்க வேண்டியிருப்பது எங்களுக்கு ஹலால் தேவை பெரும்பான்மை சமூகத்திற்கு தேவையில்லை என்றால் பரவாயில்லை பிரச்சினை இல்லை நாம் யாருக்கும் இஸ்லாமியர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன வெகு விரைவில் அதற்குரிய மேல்மட்டத்தில் இருந்து அதற்குரிய சரியான தீர்வு வரும் அதனால யாரும் அவசரப்படுறல்ல யாரும் யாரையும் குற்றம் சாட்டுகிறல்ல நான் ஒரு கஷப்பான் உண்மையை சொல்லத் ஏதாவது ஒரு விடயம் வந்தா எடுத்த நாங்க பெரும் தலைவர்கள் உடனடியாக அமைச்சர் சரியில்லை இந்த எம்பி சரியில்லை சரியில்லை இந்த பதவி அவர் சேர்ந்து வாங்கணும் மேலான பெரியார்களே சகோதரர்களே இது நம்முடைய இஸ்லாமிய பண்பு அல்ல இது நம்முடைய இஸ்லாமிய குணம் அல்ல நாம் யாருடைய குறையை பேசறதில்ல என்னோருடைய நிறைகளை பேசுவோம் யாருடைய தப்புகளை பேச மாட்டோம்யற்சிகளை செய்து கொண்ட மிக முக்கியமான அழுத்தங்கள் விமர்சனங்களையும் மட்டும் வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டும் வீசுவதல்ல அவர்கள் எந்தெந்த துறையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த துறையில அந்த இதில எத்தனையோ அழுத்தங்கள் இருக்கும் அவைகளையும் அவர்கள் எதிர்கொண்டார் அஹமது இல்லா பாராளுமன்ற ஒரு கேபினால் ஒரு குழுவை போட்டிருக்கிறார்கள் அவர்களின் அவர்களுடனும் மார்ஷா சில சந்திப்புகள் நடந்து ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது நாங்க ஆத்திரப்படுற அல்ல யாரின் மீதும் அவசரமாக குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் கூறி அவர் அப்படி செய்யல இவர் இப்படி செய்யல அவரை நீக்கணும் இவரை விளக்கணும் என்பது நம்முடைய பண்பு அல்ல மாற்றாக மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே நாங்கள் துவா செய்வோம் எங்களுடைய அமல்களை ஐபாதத்துகளை கூட்டுவோம் ஆக முக்கியமாக நம்முடம் உள்ள பாவங்களை களைவதற்குரிய மிக நல்ல ஒரு சந்தர்ப்பம் அநேக மாணவர்கள் நினைக்கிறாங்க குடிப்பது தான் பாவம் செய்வது தான் பாவம் இதுவும் தான் நினைக்காத செயல்களும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய வியாபாரங்கள்ல நம்முடைய கொடுக்கல்வாங்கல்ல நம்முடைய காதால கேட்கக்கூடிய எத்தனை இசை அது ஹராம் நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய எத்தனை மோசமான காட்சிகள் ஹராம் ஆனால் மதுபானந்தாவிட்டால் விபச்சாரம் செய்யாவிட்டால் கொடை செய்யாவிட்டால் நாம் நல்லவர்கள் நினைக்குகின்றோம் அதே போன்ற அல்லது அதே தரத்தில் உள்ள எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றது அடுத்தவர்களை பற்றி தவறாக நினைப்பது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது பொய் கூறுவது இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் குரான் கூறுகின்றான் உங்களுடைய சில யூகங்கள் உங்களுடைய சில எண்ணங்கள் கூட பாவமாக இருக்கின்றது யாரும் அடுத்தவரை பற்றி புண்ணு பில் முயராங்களை ஹைரானவர்களாக எண்ணுங்கள் என்று நம்பியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் யாரை பற்றியும் பிரஸ்தாபம் செய்து குற்றச்சாட்டுகளை வைத்து விமர்சனம் செய்து அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைதியாக இருப்போம் முயற்சிகள் நடந்து வெகு விரைவுல அதற்குரிய தெளிவுகள் வரும் எந்த அளவுக்கு பாதுகாப்பும் அமைச்சகத்திலிருந்து எங்களுக்கு அறிவிப்பும் தந்திருக்கிறாங்க இலங்கையில எந்த பாகத்திலேயாவது இஸ்லாமியர்கள யாருக்காவது ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிட்டால் அதற்குரிய டெலிபோன் நம்பரை கூட ஒன்மர் நல்லெண்ணம் பாராட்டுவோம் பாராட்டுவாங்களை பாராட்டுவாங்க அவர்களை கூட நபியர்கள் நம்முடைய இஸ்லாமிய பண்பு இந்த பண்பாக இருக்க வேண்டும் குறை சொல்வதில்ல குறைகளை பார்ப்பதில்ல குற்றச்சாட்டுகளை வைப்பதில்லை நிறைகளை பார்ப்போம் நனவுகளை பார்ப்போம் சாதனைகளை பார்ப்போம் நன்மைகளை பார்ப்போம் அவர்களுக்காக நித்வா செய்வோம் எந்த அளவு இஸ்லாத்துடைய பரம விரோதியை கூட நபி சொன்னாங்க அபு ஜஹ பத்தி தெரியாதவர்கள் யாரும் இல்ல அபு மகன் ஐக்கிரிமா ரவி அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்து கொண்டிருந்திருக்கிறார் இப்படி இந்த நபி சொன்னார்கள் மூலமாக உயிருடன் உள்ளவருக்கு நோவினை கிடைக்கும் பரம விரோதிகளை கூட ஏசாதீங்க என்று சொல்லி தந்த நம்பியவர்கள் அவர்களுடைய பெரியார்களே சகோதரர்களே நாங்கள் எல்லா வகையான விடுபடணும் இந்த சோதனைகளுக்கு ஒரு காரணமும் நம்முடைய பாவம் அல்லாது கடலிலேயாக இருக்கலாம் தரையிலேயாக இருக்கலாம் பிரச்சனைகள் வெளியே மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்தவை நானும் நீங்களும் செய்யக்கூடிய சில பகிரங்கமான தவறுகள் அல்லது அதிகமான ரகசியமான தவறுகள் இதன் மூலம் தான் இந்த சோதனைகள் இந்த எல்லா பாவங்களுக்கும் முட்டுப்புள்ளி வைக்கணும் எல்லா குற்றங்களுக்கும் முட்டுப்புள்ளி வைக்கணும் நாங்கள் வாழணும் இந்த அளவுக்கு நான் நினைவுக்கு வருகின்றது வந்து சாதிபு நபி வக்காஸ் ரவியல்லாக வன்வோம் அவர்களுடைய எழுதுகின்றார்கள் மிக முக்கியமான ஒரு நாட்டில் அவர்கள் சென்று ஜிஹாதர கலந்து கொண்டிருந்த வேலையில் ஒரு லெட்டர் எழுதுகின்றார்கள் உங்களுடைய உங்களுடைய உங்களுடைய படையில பாவம் நடந்துவிட்டது என்றால் தவறு நடந்துவிட்டது என்றால் குற்றம் நடந்து என்றால் அதை தான் நான் பயப்படுகின்றேன் இப்பொழுது உங்களுடைய படையிலே உள்ள இஸ்லாமியர்கள் பாவங்களையும் குற்றங்களையும் செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்ல உதவி அவர்கள் விடுவார்களோ அந்த நேரத்தில் உதவி வரும் அந்த நேரத்தில் உங்களுடைய விரோதிகளுக்கு பாதகமாக உங்களுக்கு சாதகமாக அல்லாஹுடைய உதவி வராது அந்த நேரத்தில் இப்பொழுது ஆயுதமும் ஆயுதமும் தான் மோதி கொள்ளும் யாரிடத்தில் ஆயுத பலம் இருக்குதோ அவருக்கு வெற்றி ஆயிரம் குறைவாக இருக்குமோ அவருக்கு தோல்வி அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழணும் அத்துணை வகையான பாவங்களை விட்டு அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் என்றால் அதுதான் அல்லாஹுடைய உதவியை கொண்டு வரும் என்று அவர்கள் அந்த லெட்டரில் எழுதி அனுப்பினார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த அளவுக்கு ரோமர்களுடன் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது மன்னனுடைய ஆட்சிகம் அந்தோமர்களுடைய படி தோல்வியுற்று வருகின்றார்கள் வந்தவுடன் கேட்டாரு நீங்க யுத்தம் செய்த அவங்க அலைசட் பஷரன் மிசிறக்கும் உங்களை போன்ற மனிதர்களா அல்லது வேறு யாராவது சொன்னாங்க நீங்க அதிகமா அவர்கள் அதிகமா சொன்னாங்க இல்ல அவர்களை விட பணமடங்கு நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் இப்ப அந்த ஹிரக்கில் மன்னர் கேட்டாரு உங்களை போன்ற மனிதர்கள் தான் அவர்களை விட எண்ணிக்கையில நீங்க அதிகமா இருக்கிறீங்க நான் கூறுகின்றேன் அந்த இஸ்லாமியர்கள் இரவு நபுல் நோன்புகளை பிடிப்பாங்க அவர்கள் இரவு நோன்பு பிடிப்போன் இரவுல நின்று வணங்குவாங்க கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவாங்க அவர்களுக்கு பத்திர மீதமா நேர்மையா உண்மையா நடப்பாங்க மதுபானம் அருந்த மாட்டாங்க விபச்சாரம் செய்ய மாட்டாங்க கொலை கொள்ளைகளில் ஈடுபட மாட்டார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் செய்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் அந்த ஹெரக்கல் மன்னர் சொன்னார் அந்த நீங்க தான் இப்ப உண்மைய சொல்லிட்டீங்க உங்களுக்கு ஏன் தோல்வி அவர்களுக்கு வெற்றி இப்பொழுது நான் விளங்கி விட்டேன் மாற்று மதத்துடைய மிகப்பெரிய தலைவரை ஏற்றுக்கொள்கின்றார் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்க சகோதரே அதனால் நாங்கள் மன தளரல்ல எங்களை பாவங்களை விட்டுவிடுவோம் எங்கள குற்றிகளை விட்டுப்படுவோம் ரகசியமான தவறுகள் தப்புக்களை விட்டுப்படுவோம் யாருக்கும் அவர் இல்லாத குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தாமல் நாம் நம்முடைய அமல்களை இன்னும் அதிகரிப்போம் மேலான பெரியார்களே அல்லாஹே குரான் என்னுடைய நம்முடைய முதலாவது எந்த சக்திக்கும் முன்னால நிற்கவே முடியாது அல்லாஹ உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் உலகத்துவரும் ஒன்றுமே இல்லை அல்லா கூறுகின்றான் சொருக்கும் உங்களை நிகழ்க்க எவராலும் முடியாது ஆனால் அவன் உதவி செய்வதை நிறுத்திவிட்டால் தல்லது என் சுருக்கும் இம் பாதி அவன் இல்லாமல் உங்களுக்கு வேற யாராலும் உதவி செய்யலாம் உலகத்தில் அநேகமானவர்கள் சார்பு மாதிரி தெரிந்தாலும் சிலவேல திரை மறைவுக்கு பின்னால எங்களுக்கு எதிராக திட்டங்களையும் தீர்த்தலாம் ஆனால் யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை ரப்பல் ஆலமீனாக அவன் ஒருபோதும் எங்களை வீணாக்க அவன் ஒருபோதும் எங்களை முயற்சிகளை விட்டு விட பெரியார்களே சகோதரர்களே அந்த பதட்டமான சூழ்நிலைகளில் நாம் இன்னும் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவோம் நம்முடைய உறுதியாக இருப்போம் அல்லா நம்மை கைவிட மாட்டான் அவனுடைய உதவி நிச்சயமாக வரும் என்று உறுதியாக நம்பி சொல்லப்பட்ட பிரகாரம் அதே அடிப்படையில் எதிர்காலத்துடைய நிகழ்வுகளை அல்லாஹ் இன்னும் அழகான நிம்மதியான சூழலை நிச்சயமாக அல்லா ஏற்படுத்தி தருவான் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய மனை மக்களுடைய மன்னிப்பாயாக முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக விசேஷமாக ரப்பிய ரஹ்மானே நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழ்நிலையை இல்லாமலாக்கி வைப்பாயாக அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக இந்த நாட்டில் அமைதியையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் பாதுகாப்பாயாக ரப்பிய ரஹ்மானே எல்லா ஆபத்துகளிலிருந்து நம் அனைவர்களையும் இஸ்லாமியர்கள் முழு நாட்டு மக்களையும் பாதுகாத்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக நம் அனைவர்களுக்கும் ஜென்னத்தில் பெரிதோ சென்ற சோக்கத்தை தந்திரொள்வாயாக ஆமீன் ஆமீன்